உங்களில் ஒருவரது உணவு கீழே விழுந்துவிட்டால் அதை எடுத்து அதில் உள்ள தூசியை அகற்றிவிட்டு அதை அவர் சாப்பிடட்டும் ஷைதானுக்கு அதை விட்டுவிட வேண்டாம் என்று கூறினார்கள் மேலும் உணவு தட்டை வழித்து உன்னை எங்களுக்கு பின்னர் உங்களின் எந்த உணவில் பறக்க உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றும் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு